வணக்கம் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய்கிறேன் பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் குடும்பத்தை சேர்ந்து விளங்கியது இந்திய திருவிழா நடைபெற்ற நகரம் லண்டன் மூன்று கராக்கர் பள்ளி முதலில் தோன்றிய நாடு ஜப்பான் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ வெல்டா இல்லாத இந்திய நதி எது இரண்டு அரசு நாணய மதிப்பை குறைப்பது எதை அதிகரிக்கிறது மூன்று வாழ் நட்ச நட்சத்திரத்தின் மறுபெயர் என்ன நன்றி